சத்குரு சுவாமிகே ஜெய் குரு கிருப்பையால் கர்க்க பாகவதம் கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா சத்குரு மகாராஜிக்கு ஜெயம் நம்ம அந்த கண்ணனுக்கு ரெண்டு மூ ரெண்டு விதத்தில் வந்த கஷ்டங்களை பார்த்தோம் நேர்த்திக்கு பார்த்ததில் சொன்னது அவசரமாக சொன்னான் கர்கசம்ஹிதைன்னு கர்காச்சாரியார் இந்த யாதவர்களுடைய வம்சத்திற்கு குலாச்சாரியர் அவரை பற்றி ஒரு கதை பூர்வ கதை அதை தான் அடியன் வந்து சொன்னான் கடைசியான் ஒரு அவர் யாதவர்களுடைய சபையில் இருக்கிற போது அந்த ரிஷி அவரை ஒரு ரிஷியால் அவமானம் பண்ணப்பட்டார் யாதவர்கள்லாம் சிரிச்சாங்க சிரிச்சு அவருக்கு பரமா அவமானம் போச்சு அதாவது அவர் பெரிய ரிஷி ஜோதிஷ் சொன்ன ஜோதிஷ் சொன்ன சாஸ்திரத்துக்கு ஒரு பெரிய ஜோதிஷ சாஸ்திரத்துக்கு ஒரு பெரிய ஒரு நிபுணனாக இருந்திருக்கார் அத்தாரிட்டியாக இருந்திருக்கார் அவர் சாஸ்திரமே பண்டிகார் அவர் விஷ்ணு புராணத்துலையும் இந்த கதை சொல்லப்பட்டது அப்படியே முன்னாள் சொல்லியிருக்கேன் வேற நித்யம் நாராயணத்து தான் யாதவர் புரோஹித்தர் ஒருத்தர் அவர் ரிஷி இவரை வந்து அலீன்னு இது பண்ணிட்டார் பரிகாசம் பண்ணிட்டார் அலி அலீன்னு அப்போ அவருக்கு கோபம் திருத்தோம் அபிமான் அவ்வளோ போகாது ஞானி நாம பி தேவி பகவதி சா பல மகாமாயா பிரயச்சதி இதுதான் விஷயம் அல்டிமேட் ட்ரூத் இதெல்லாம் ரொம்ப இதெல்லாம் இப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் தெரிஞ்சுன்னு ரொம்ப கஷ்டம் அதனால் அபிமான் அவ்வளோ போகாது அவருக்கு கோபம் வந்துருத்து அதனால் பயத்தை கொடுக்கு யாதவர்களுக்கு இந்த யாதவர்கள் குலத்திற்கு யாதவர்கள் குலத்திற்கு யாதவர்களுக்கு பயத்தை கொடுக்குற மாதிரி ஒரு புத்திரனை அடையணும்னு அவர் வந்து நினைச்சார் ஏன்னா யாதவர்கள்லாம் அவரை கேலி பண்ணிட்டாங்க அந்த இவரும் யாரோ புரோகித யாதவ புரோகிதர் சியாதர் அவரும் கேலி பண்ணிட்டார் கேலி கிண்டல் பரிகாசம் அப்படி அவமானப்படுது அப்போது வெறும் இரும்பு பொடி இரும்பு பொடி சாப்பிடு விளங்க கல் வந்து பொடி பண்ணது இருக்கும் அது வந்து இந்த இதுக்கெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷனை உபயோகப்படுத்தணும் இரும்பு பொடி அதை மாத்திரம் ஆகாரமாக கொண்டு பரமேஸ்வரனுக்கு மகாதேவனை கொடுத்து பன்னெண்டு வருஷம் தபஸ் பண்ணார் அந்த தபஸால் சந்தோஷமடைந்த மகாதேவன் இவருக்கு கேட்ட வரத்தை கொடுத்தார் அப்போ இவருக்கு ஒரு புத்திரன் கிடைக்கும் எந்த புத்திரன் யாதவர்களால் பயமுறுத்தக்கூடிய அளவில் புத்திரன் அந்த நேரத்தில் ஒரு ராஜா யவனேசன் இந்த கிரீக் ராஜாமரி அவன் வந்து புத்திரன் இல்லை புத்திரனுக்காக கேட்டான் அப்போ இந்த புத்திரனை அவருக்கு பரமேஸ்வரன் மூலம் அடைந்த புத்திரன் வரத்தை அவர் கொடுத்துட்டார் அப்போ அந்த குழந்தை பிறந்தது வண்டு மாதிரி கருப்பாக இருந்தது கருப்பு பயங்கர கருப்பு அவனுக்கு அந்த எந்த ஒரு யுத்தத்திலையும் அஸ்திர சஸ்திரங்களால மரணம் இல்லாத மாதிரி ஒரு ஒரு வர இருந்தது எல்லாம் சொல்லப்பட்டது அந்த மற்ற புராணங்கள்லாம் சொல்லப்பட்ட அப்போ அந்த காலையவனனை எப்படி முடிப்பது மூணு கோடி அவன் வந்து அசுரப்பிராயமாயிடுச்சு ரொம்ப அசுரப்பிராயமாக அந்த அசுரப்பிராயமான அந்த காலையவனன் முடிக்கணும் அசுரப்பிராயம் மூணு கோடி அவனர்கள் அவளோட வராமல் அவர்கள்லாம் அவனுடைய ராஜா தாப்பு ராஜா அவர்கள்லாம் இல்லை யாரும் யாரும் இல்லை இப்போ இந்த மாதிரிலாம் லோக வைச்சித்திரம் லோக விசித்திரம் அந்த காலை கருப்பு எவனன் அவந்தா இருக்கான் பண்டுமா இருக்கான் அப்போ கோபாலனோட சண்டை போடத்துக்காக வந்திருக்காங்க அவருக்கு யா இவருக்கு தெரியும் நாரத சுவாமிக்கு தெரியும் அதனாலதான் இப்படி கலப்பி விட்டு முன்னாலே நடந்த ஒரு கதையை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படி வந்து சொல்லப்படுது இந்த வாஸ்து விஷயத்தையும் சேர்த்த சொல்லிடுவோம் வாஸ்து ஒரு சாஸ்திரம் தான் வாஸ்து ஒரு சாஸ்திரம் தான் அதில் சந்தேகம் இல்லை ஆனால் அதையே வந்து வச்சுட்டு இப்போ நம்ம பார்த்தோன்னா அதில் நடக்குமா வாஸ்து புருஷன் இருக்கார் அந்த இதில் பூமியில் அந்த வாஸ்து புருஷனை வந்து ஆராதனை பண்ண முடியும் முக்கியம் தேவி பாகதத்தையும் எந்த ஒரு பூமி சம்பந்தமான வேலைகள் செய்கிற போது பூஜை பண்ண சொல்லியிருக்கார் சிவன் நாராயணனே சொல் தேவி பாகதத்தில் அதுக்கெல்லாம் நிறைய இதெல்லாம் சொல்லியிருக்கு அப்படி இருக்கிற அந்த மாதிரி இந்த துவாரகா நகரம் நியமனம் பண்ணப்பட்டது ஒரு பன்னெண்டு யோஜனை விஸ்தீரணம் அகலம் சமுதிரத்தில் சமுத்திரத்தில் பண்டுக்கும் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய ஒரு மைண்டு செட் இருக்கு இல்லையா புத்தி மைண்டு செட்டாக இருக்கிறது அதை வச்சு நினச்சிட்டு தான் அவங்களுக்கு எல்லாம் குழம்பு தான் ஆகும் எப்பவுமே குழம்பு கண்டிமே இருக்கும் சொல்றது சொல்றத சொல்கிறபடி அப்படியே டக்குன்னு எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னன்னா குழப்பங்கள் தானாக தீரும் சொல்கிறேன் ஒரு யோஜனைங்கிறது டென் பாயிண்ட் எயிட் லெவன் கிலோமீட்டர் சொல்லப்படுறதையும் இல்லை ஒரு இடத்துல ஒம்பது கிலோமீட்டர் சொல்கிறாரு தீர்மானமாக சொல்ல சொல்லப்பட கிடைக்கல ஏன்னா ரெண்டு மூணு அபிப்பிராயங்கள் இருக்கு அப்போ பண்ணார் குஷஸ்தலின்னு அந்த இடத்துக்கு பேர் பலராமனுடைய மாமனார் இடம் ஒரு காலத்தில் சூரியவம்சத் ராஜாக்கள்லாம் இருந்தபோது பய மற்ற வெறுவ மற்ற ராஜாக்களை பயந்துட்டு அந்த சமுத்திர அந்த மேற்கு புற சமுதிரத்தில் அங்கே வந்து கட்டினார்கள் அந்த இடம் அந்த இடம் இப்போ வந்து ரிக்ளமேஷன் மாதிரி லேண்டர் ரிக்ளமேஷன் மாதிரி அப்படி எப்படி இருக்குன்னா அங்கே வந்து வாஸ்து பிரகாரம் எப்படி துவாரக்கை இருந்தன்னா அப்படி ஒரு அழகான நகரம் ஸ்டாண்டர்டாக ஒரு நகரம் பண்ண காஞ்சிபுரம் அப்படி பண்ணப்பட்டிருக்கு கஞ்சி பிறகு அந்த காலத்தில் மகா காமாட்சியை வந்து நடுவில் வச்சுட்டு கரெக்டாக நகரங்கள் அப்படி பண்ணப்படுது எப்படின்னா நடுவில் வந்து அப்படி வச்சுட்டு வண்டி போகிறதுக்காக ராஜவீதிகள் வண்டிகள் ரத்தம் ரத்தங்கள்லாம் முன்னாலையும் பின்னாலும் சின்ன பின்ன நடப்பாதைகள் ரெண்டு பக்கங்களே நடப்பாதைகள் மனுஷர் நட எல்லாரும் நடக்கலாம் கல் தரைகள் உள்ளார நாலு பக்கங்களும் மதில் சோரன் எடுத்த பிரதேசம் நடுவில் வந்து தங்கம் முலாம் பூசின வீடுகள் வீடு நிறைய வீடுகள் அந்த பதினாறாயிரத்தி நூறு கல்யாணம் பண்ணிப்புறம் வீடுங்க அந்த வீட்டில் வந்து ஸ்படிகக்கல்லால் தனியாக கட்டப்பட்ட இடம் தங்க கலசங்கள் இருக்குது இப்படி வாஸ்து மரப்பிரகாரம் அந்த நகர நிர்மாணம் பண்ணப்பட்டது சீதிர வியாக்கியான சீதிர வியாக்கியானத்தில் சொல்கிறார் பெரிய தோட்டங்கள் சின்ன பூந்தோட்டங்கள் மொட்டமாடியில் கட்டப்பட்ட அறைகள் இப்படியெல்லாம் வந்து அப்படி வாஸ்து பிரகாரம் கட்டப்பட்டது இப்போ மேலே பார்ப்போம் ஐம்பத்தி ஒன்றாவது ஸ்லோகத்தை வந்து மேலே பார்ப்போம் இந்த அத்தியாயத்தை மேலே பார்க்கணும் ஐம்பத்தி ஏழு ஒன்றாவே இந்த அத்தியாயத்தை முடிக்கும் திருஷ்டதே எத்ரகித் வாற்றம் விஜானம் சில்ப நிபுணம் ரத்தியா சத்வர வீதி யதா வாஸ்து விநிர்மிதம் இதுக்காக தான் சொன்னேன் இதுக்காக தான் முன்னால் சொன்னேன் எவன இதையும் முன்னால் வந்து ஒரு ப்ரீஃபேஸாக சொல்லணும் முன்னால பின்னால் அப்படி இப்படிலாம் வரும் அந்தந்த இடத்துக்கு தன்ன மாதிரி வரும் திருஷ்யி வாற்றம் விஜயானம்ப்பணம் ரத்தவீதி வாமி சுரமோபன்வித்தம் ஹேமிருகை திவசி பாட்டி காட்டாபுரை சுரமலோப்பவனம் ஹேமிருட்டித்தரைகோஷைமலங்கோட்டைகேமரோமலூட்டைகேர்ஹேமோஷ்பீன வலீஷு வல கிரகையலீச்சர் வாஸ்தோப்பதீனீச்சர் சாத்துவர்ணனீம் யுருதேவிரோல்ல बास्थोष्पी चृहै बल चातुर्ण्यजना कीजुदेवग्रहोलते सुधर्मा पारिजात महेन््राघिथ यत्त्म मत्धर्मी नुझ्यते सुधर्मा पारिजात महेन्द्राघ्णोथ यत्त्तिरो मतोंो मत्य। मत्धर्मे नयुझ्यते श्यामर्णा वरुण हयान् शुक्ला मनोजवाने தோ நதிபதி கோஷான் லோகஃபாலோ நோஜோயான் சமக்கணான் வருணோ அன் சுன் மனோஜவா அஷ்ட நதிபதி கோஷான் லோக்காலோ நோதையன் யேகவா தத்தம் ஆதிபத்தியம் यद्यते பிரத்தர்மாசு அரோ பூமி கட்டேவியம் சுசி பிரத்தமாசு அரோ பூமி கே நிறோப்பே நீத்த சர்வனரிண கிருஷ்ணசம் அனுமதி जगामपुर पद्म தத்யோக பிரபாவேண நீ சர்வஜனம் ஹரிஹே பிரஜாபாலேனராமேண கிருஷ்ண சமனு மந்திரிதான் ஜகாமத் புரத்வாராதி பத்மமாலினி ராயுராக ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகம் தான் ஒரு ஸ்ட்ரெச்சாக பார்த்தாச்சு ஒரு நீளமாக அது ஸ்ட்ரெச்சாக முடித்தாச்சு இப்படி ஐம்பதாவது அத்தியாயமான ஜராசந்தனோட வதம் பண்ணி வதம் பண்ணுறதுக்காக அவர்கள் வந்து பண்ண முடியாமல் விட்டுட்டு ஜராசந்தனோடு ஏற்பட்ட சண்டை யுத்தமோ துவாரக்கார் நிர்மாணத்தை பற்றி இந்த சொல்லப்பட்ட இந்த அத்தியாயம் முடிகிறது மறுபடியும் பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் திருச்சிரையற்றை துவற்றம் விஞ்ஞானம் சில்ப நெப்புணம் रत्या- ரத்தரவீஸ் விமிம் நிறியதையா விஞ்ஞானம் சிழ்நுடம் ரீதி யூ வினர் சுரதமோ சுரதமோர சுரதிரமோ விச்சித்திரோபனம் ஹேமிருவ பாட்டிகாட்டாலோபுர சுரதுமோத்திரோபனம் ஹேமிருவ பாட்டிகட்லோபுரைக்கோமகும்பை அலங்கிருத்தை ரூடை கிரேரமஸ்லூட்டைக்கோஷ்டைமலங்கிருத்தை रत्नकूट ग्रेर्मि महामरगतस्थल वास्थोष्पती गृह वलभच्चर्म चातुर्वर्ण्यजनाकर्ण दुदेवग्रहोलसतेस्थोषपती गृह वलभच्चर्म चातुर्वर्ण्यजनाकर्ण दुदेवगृहोलसते सुधर्मा पारिजात महेंद्राणोथ ये मचो मतधर्मी नुज्यते सुधर्मा पारिजात महेंद्राहणोथ चावकि मत मधर्म नयुज्यते श्यामेकर्णान वरुणो हयान सुन मनोजवान्ो निधिपति कौशा लोकपालोंजोधयान கேமிக்கர் வருணோ ஹயன் சுக்கிரான் மனோஜவா அஷ்டோ நதிபதி கோஷான் லோகாலோ நோதையன் யேவதம் ஆதிபத்தம் சுசி பிரசு அரு பூமிகே நேர்த்தம் सर्वं சுசி பிரியர்ப்போ அரு பூமி கே நிறோப்பே நீத்தம் ஹரி பிராபால தமுபரே மாலி நிராயுரான் தத்தயோக பிரபாவேண நீ சர்வஜனம் ஹரி பிரஜாபாலேன ராமேண கிருஷ்ணா சமனுவந்திதான் நிஜகாமபுரத்வாராது பத்மமாலி நிராயுடாம் இது ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகம் இப்படி துர்க தசமஸ்கண உத்தர்த்த துர்க நிர்வேஷனம் நாம பஞ்சாசத்தம் வந்து இப்படி முடியாது அது இந்த இடத்துல ஒன்று பார்த்தோம் இல்லையா பகவான் வந்து கிருஷ்ணன் பிரம்மா சொல்கிறது அவர் தான் நமக்கு தெரிந்தவர்களையே அட் தி ஹையஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் அந்த தெய்வம் என்ன சொன்னது அதாவது பரமேஸ்வரன் விட்டுடுங்க அதாவது கிருஷ்ணன் தான் பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்படின்னு தோன்றினவர்கள் பூர்ணம் பிரம்ம சனாதனம் அப்போ இந்த கிருஷ்ணாவதாரம் பூர்ண அவதாரம் பரமாத்மா அவதாரம் பரமாத்மாவா இருக்கார் அப்போ அதான் அப்படியே முன்னால் கூட உதவி ஞாபகம் இருக்கு பிறந்து பிறந்தவுடனேயே அவருடைய பிரபாவம் தெரிஞ்சு காண்பித்தார் அவருடைய சுரூப்பை வைக்குண்ட கோலத்தை கா அப்பா அம்மா காமித்து அதுக்கப்புறம் சின்ன குழந்தைய போய் போகிறபோது அப்பே அவருடைய பிரபாவத்தால் மழை பெஞ்சது எல்லாரும் உள்ள வீட்டுக்குள்ளே போயிட்டார்கள் யமுனா வடிந்தது ஆக்சிஜன் கொடை பிடித்தான் அதுக்கப்புறம் கோகுலத்துக்கு போய் படப்படான்னு போய் சேர்ந்தார் கோகுலத்தை விட்டார் அந்த யோகமாய கூண்டு வந்தார் அதே மாதிரி ஆக்சிஜன் கொடை பிடிச்சது இங்கே வந்து இதில் சிறைச்சாலை தருந்துட்டுது உள்ள அவருடைய பிரபாவம் முழுக்க முழுக்க உள்ள அப்படிப்பட்டவர் வந்து இங்க துவாரகா நிறுவனம் தனியா பண்றார் இந்த சரி ஒரு வீடு ஹவுஸ் வார்மிங் செரமனி அப்படி சொன்னால் ஹவுஸ் வார்மிங் செரமனி அப்படி ஹவுஸ் வார்மிங் செரமனி பண்ணால் அப்போ எல்லோரும் அவரை வந்து உடனே ஏதாவது ஒரு மெட்ராஸ் பாடியிலேருந்து மொய் வச்சுட்டு போவோம் இல்லைன்னா ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுப்போம் அந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் கொடுப்பார் இல்லையா அப்படி பண்ணுறதில் வருணன் வந்து ஒரு காது மாத்திரம் கருப்பாக சரீரம் முழுக்க வெளுப்பாக இருக்கும் என்ன பெயிண்ட் அடிக்கிறது என்னென்ன அப்படின்னா அப்படி தான் அது வந்து வருணனுக்கு அந்த குதிரைகளுடைய ஒரு செல்வத்தில் அதுதான் அவனுக்கு அதி ஆதிபத்தியம் அவன் தான் ஹெட்டு அவர் இது எங்கே ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கு இந்த விஷயம் ரெண்டு இடத்துல அவருக்கும் ஒன்றும் இந்த துவாரக்கை நிர்மாணம் பண்ணுற இடத்துல வருணன் வந்து அவரே கொண்டு கொடுக்குறார் இந்த வம்சம் வளர்தா இல்லையே சூரிய சந்திரவம்சம் அந்த சந்திரவம்சம் போது ஆரம்பத்தில் பதினஞ்சாவது அத்தியாயத்தின ஒன்பதாவது ஸ்கந்தம் பதினஞ்சாவது அத்தியாயம் அங்கே ஏகதா சாம கர்ணானாம் ஹயானாம் சந்திரவர்த்தாம் சகத்தம் தியதாம் சொல்கம் கன்யாயா குசிக்காவையும் அந்த இவர் விஸ்வாமித்தருடைய தகப்பனார் அவர் ரிச்சிகரங்கிற ஒரு இவர் ரிஷி கேட்குறார் எனக்கு உங்க பொண்ணை கொடு பண்ணி கொடுங்க கொடுங்கணும் அப்போ அந்த காதியான குசவம்சத்தில் வந்தார் குஷாம்பு அவர் தான் குஷனாபர்னு பேர் குஷனாபர் குஷ சத்வ அந்த காதியானவர் இவர் வந்து ஒரு இதை வைக்கிறார் கன்னியா சுல்கம் வைக்கிறார் அதாவது என்ன பண்றார் கன்னியா சொல்கம் வைக்கிறார் எப்படி வைக்கிறாருன்னா கன்னியா சுல்கம் வச்சு வச்சிருக்கார் எந்த கன்னியா சுல்கம் அப்படின்னா ஒரு காது மாத்திரம் கருப்பா இருக்கணும் ஒரு காது மாத்திரம் கருப்பா இருக்கணும் உடம்பெல்லாம் வெள்ள வெள்ளேர்னு இருக்கணும் அந்த அந்த இதுல வந்து பால் கடலேருந்து வந்ததுல அப்படி பட்ட குதிரை மாதிரி இருக்கணும் அப்படி ஆயிரம் குதிரை நீங்க கொடுக்கணும் நாங்களா கௌசிக கோத்திரத்து வந்தவர்கள் குசிகா கோத்தம் குசிகா அவையணும் அப்போ எங்களா அவ்வளோ அவர் பெரிய மகாரழி அவர் லட்சிகர் அதுக்கப்புறம் மாமியாருக்கும் தன்னுடைய வீட்டுக்காரிக்கும் தனியார் அவர் வந்து குழந்த பிறக்கத்தான் ஒரு சருவை வந்து மந்திரம் பண்ணி கொடுப்பார் அப்புறம் மாற்றிப்பார்கள் அப்படியெல்லாம் நடக்கும் ஏற்கனவே பார்த்துட்டு வந்திருக்கோம் அங்க இந்த வெள்ள குதிரைகள் பேசப்பட்டது ஆயிரம் வெள்ள குதிரைகள் ஒரு காது கருப்பு இதே விஷயம்னா இங்கே பேசப்பட்டது என்னென்னா அப்படி அந்த வருணன் அப்படிப்பட்ட அழகான ஒரு காது மாத்திரம் கருப்பாக அந்த குதிரைகளை கொண்டு வந்து சமர்ப்பணம் பண்ணார் அப்படின்னு காமிப்போம் அர்த்தம் த்தி ஒண்ணுல இருந்து பார்ப்போம் கிருஷ்ணபான் இப்படி ஆலோசனை பண்ணார் இப்பா ரெண்டு இடத்துலையும் தகராறு வருத்தேன் ஒரு பக்கம் இந்த யவனையா எவனான் வந்து மூணு கோடி மூணு கோடி மூணு கோடி இவர்களோட வந்திருக்கான் மூணு கோடி யவனர்களோட வந்திருக்கான் அவன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னைக்கோ நாளைக்கோ நாளைக்கோ வந்துருவான் அந்த இருபத்தி மூணு அக்ஷோகனியோட ஜராசந்தன் நம்ம ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்படுவார்கள் பயப்படுவார்கள் இல்லைன்னா அவன் வந்து அரஸ்ட் பண்ணிடுவோம் எல்லாரையும் முடிச்சவோல் அரெஸ்ட் பண்ணுவோம் எல்லாரையும் ரட்சிக்கணும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த மந்திர ஆலோசனை பண்ணி பிரவேசிக்க முடியாத மாதிரி இப்படி சொன்னது குசத்தலி அப்படின்னு சொல்லப்பட்டேன் மேற்கு பக்கத்தில் இப்போது உங்களுக்கு புரிய ராப்பில் இருக்குதுன்னா அந்த சௌராஷ்டிர தேசத்தில் அங்கே பன்னெண்டு யோஜனை ஒரு யோஜனை இருக்குன்னு சொல்லிட்டேன் ஒன்று எய்தர் டென் பாயிண்ட் ஆர் லெவன் கிலோமீட்டர்ஸ் ஆர் நைன் கிலோமீட்டர்ஸ் ரெண்டுக்குள்ள மிச்சுங்க கிலோமீட்டர்ஸ் கணக்கு சொன்னதான் உங்களுக்கு புரியும் அப்போது அப்படி விஸ்தாரம் அப்படி இருக்கிற மாதிரி ஆச்சரியமான விஸ்வகர்மாவனுடையும் அவருடைய முழு ஞானத்தை காண்பிக்கிற மாதிரி தச்சு வேலையில் திறமையானவர் அந்த த்ராற்றம் துவாற்றங்கிற விஸ்வகர்மா காணப்படுதோ அப்படிப்பட்டது வீடு கட்ட வேண்டிய ஸ்தானங்களை அந்த அதிக்கிராமம் அதிக்கிராமம் பண்ணாமல் அதாவது மீறாமல் ராஜ வீதிகள் முன்னில் இருக்கக்கூடிய வாயில்கள் அதுக்கெல்லாம் முன்னால் ஒரு முன்னோடி ஒன்று சொன்ன ஆரம்பிக்கிறோம் இந்த ஆடியில் முன்னால் இருக்கக்கூடிய வாயில்கள் அதாவது என்ட்ரன்ஸு அந்த இது ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே ஃப்ரண்ட்டு சிறு சின்ன வீதிகள் ராஜ வீதிகள் அப்படி கட்டப்பட்டதும் கல்பக விரக்ஷங்களும் அப்படி வள்ளிகளோடையும் கூட உத்தியானங்களோடும் விசித்திரமான பூந்தோட்டங்களோடையும் அப்படி தங்க தூப்புகளோடு இருக்கக்கூடிய ஆகாச தொடர்ற மாதிரி அவ்வளோ ஹைட்லாம் அவ்வளோ டாலாக வச்சுட்டு படிக்க செய்யப்பட்ட மாட மாளிகை கூட கோபுரங்களோட வெள்ளியாலையும் பித்தளாலையும் செய்யப்பட்டவள் அப்படி வந்து இருந்தது அப்படி இருந்தது தங்க கும்பங்களால அலங்காரம் பண்ணப்பட்ட அன்னசாலிகள்லாம் இருக்கு கோஷ்டை அன்னசாலைகள் எல்லாரும் சாப்பிட்றாப்படும் அப்புறம் ரத்தங்களால இழைச்ச சிகரங்கள் தங்கத்தால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்தலங்கள் மரகர பிரச்சைகளால் செய்யப்பட்ட ஸ்தலங்கள் அப்படி இருந்துது தேவதச்சன் அவர்களுக்கு என்ன குறைஞ்சு குறைவாக அப்போ அப்படிப்பட்ட வீடுகள் வீடுகள்லாம் இப்போ சொல் அலங்காரங்களும் அந்த மெட்டீரியல் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அலங்காரம் அதனுடைய ஆர்கிடெக்சர் சொன்னால் எத்தனையுமே வீடுகளுக்கும் தேவாலயங்களுக்கும் சந்த அம்மா உண்டு கண்ணன் வந்து முழு பூர்ண பிரம்ம சனாதனமாக இருந்தாலும் அங்கே எல்லோரும் மற்றவர்கள்லாம் தேவாலயத்தை இது பண்ணணுமே உஷிப் பண்ணணுமே அப்படியே தெவங்களுடைய இது தெய்வங்களுடைய கிரகங்கள் தேவாலயங்கள் அதாவது கோவில்கள் சந்திர சாலைகள் கட்டப்பட்டு நாலு வர்ணத்தால் நிறைந்திரு அப்பயே அங்கே கண்ணன் இருக்கிற இடத்துலையும் நாலு வருணத்தால் நிறைந்திருக்கிறதையும் குருசீர மகாராஜனுடைய அரண்மனையால் பிரகாசிக்கிற மாதிரி அப்படி பட்டணத்தை சமுத்திர மத்தியில் அதை லேண்ட் ரெக்கமிஷன் வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்புறம் குசத்துலேயே அந்த இடம் உண்டு பண்ணார் சேர்ப்படுத்தினார் நிர்மாணம் பண்ணிட்டார் எந்த இடத்துல சபையில் இருக்கக்கூடிய மனுஷனுக்கு பசி இருக்காது மருத்த தர்மைக்குன்னா மனுஷனுக்கு எனக்கு உனக்கு எனக்கு உங்களுக்கும் பசி உண்டு தாகம் உண்டு சோகம் உண்டு மோகம் உண்டு இப்படி இருக்கக்கூடிய மனுஷ தர்மங்களால் சம்பந்தப்படுதுவலையும் பாதிக்கட மாட்டார் அப்படிப்பட்ட அனுப்பி வைத்தார் ஒரு காது ரெண்டு காது ஒரு காது மாத்திரம் கருப்பாக கூடிய வெள்ள குதிரைகள் வெள்ளப்பட்ட வெள்ள குதிரைகள் உச்சை சிரவசன்னு வந்தது இல்லையா உச்சை சிரவசு உச்சை சிரவசன்னு அந்த பால் கடல் கடைற போதும் கடையிற போதும் உச்சை சிரவசன்னு வெள்ள குதிரை ஒண்ணு வந்தது அந்த உச்சை சிரவஸ் மாதிரி இருக்கக்கூடிய வெள்ள குதிரைகள் ஒரு காது மாத்திர கருப்பாக இருக்கும் அப்படியும் அந்த வருணன் கொண்டு கொடுத்தான் மற்ற திக்பாலகரான குபேரன் எட்டந்திகளான தன்னுடைய ஐஸ்வரியங்களை கொண்டு கொடுத்தான் ஏராஜன்னு ஹரி பூமி அடைந்த இந்த ஹரியான நாராயணன் வசுதேவன் பூமி அடைந்தபோதும் பகவானால் தன்னுடைய அதிகாரம் சித்திப்பதற்கு அவரவர்கள் ஆமாம் அதாவது ஒரு பெரிய மேனேஜிங் டைரக்டர் இருக்கான்னு வச்சுங்கோ ஜெனரல் மேனேஜரோ இல்லை அந்தந்த அந்த அந்தந்த டிவிஷனில் இருக்கூடியவெல்லாம் அவரெல்லாம் அவரெல்லாம் நல்லபடியாக பழைச்சிருக்கணும் இல்லையா பழைப்பதற்கு அவர் சரியா இருக்கணும் இருக்கா அவருடைய அதிகாரம் சித்திப்பதற்கு அஷ்ட தோ திருப்பிங்க அந்த மதுரா நகரத்தில் அந்த பட்டத்தை கொண்டு போய் கண்ண மூடி கணந்து மதுரா நகரத்தில் அவர்கள் வீட்டில் கார்த்தால் எல்லாரும் இடத்துல போய் அவர் வந்து போய் சேர்த்து பிரஜைகளை ஒப்புக்கொண்ட சொல்லியா அவருக்கு கொடுத்தும் பார்த்துக்கிறேன் அவருக்கு வந்து ட்யூட்டியை வந்து அலோகேட் பண்ணிட்டு ஒப்புக்கொண்ட பலராம அனுமதி கொடுக்கப்பட்டும் தாமர மாலை அணிந்து கொண்டு ஆயுதம் இல்லாம நகரத்தின் வழிவாசல வெளியில் கிளம்பினால் மதுரா நகரத்தின் கண்ணனுடைய விளையாட்டே விளையாட்டு